الحمد لله المنعوث بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بن هدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَ الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا مِنَ விரிந்த விண்ணையும் பறந்த மண்ணையும் படைத்து விண்ணிலவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹுக்கு சுபானாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம் இல்லா சத்தியத்தின் தூதர் சன் மார்க்கத்தின் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்தி நபிஹி வசல்லும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியே போவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம ஸ்வஹாபாக்கள் தபிங்கள் மேலும் தயாமத்தினால் வரும் வரைக்கும் அல்லாஹக்கு மூலமாக இப்பூலோகு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தூய்மையான உள்ளங்களுடன் எழுத்திக் காக்கூடிய நீயத்துடன் அல்லமாம் பள்ளி வாய் ஒன்று குருமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்ல இஸ்லாமிய ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய கணாயன் அல்லாஹ் அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூகத் செய்து கொள்கின்றேன் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பான மேலான பெரியோர்களே சகோதரர்களே எங்கள் தெரியும் அல்லாஹூடத்தில் ஒரு வழிமுறை இருக்கிறது அல்லாஹூடைய ஒரு சுண்ணத் இருக்கிறது ஒரு வஸ்துவை விட இன்னொரு வஸ்துவை உலகத்தில் அல்லா சிறப்பாக்கி வைப்பது உள்ளது அது எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றை விட ஒன்றை சிலதை விட சிலதை அல்லா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார் எது தொடக்கம் என்றால் உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் தொடக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த கால அவகாசம் வரைக்கும் அல்லா சுபான் சில பம்சங்களை சிலதை விட சிலதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ரசூல் மார்களுடைய சொல்லும் போது மூன்றாவது ஜிது இவர்கள் ரசூல்மார்கள் இவர்களை சிலரை விட சிலரை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நபிமார்கள் ஹசரத் நூ அலை தொடக்கம் நாயகம் அலைகி வசல்லம் வரைக்கும் அந்த உலுல் அஸ்மிலேயும் ஆக விசேஷமான ரசூல் எங்களுடைய தலைவர் முகமது இது அல்ல ரசூல்மார்களுடைய விடத்தில் ஏற்றத்தாழ்வை சொல்கிறான் நபிமார்களுடைய விடயத்தில் அல்லா சொல்லும் போது நபிமார்களை விட சில நபிமார்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் இது நபிமார்களுடைய விடயத்தில் இப்படி அல்ல ஒரு சுண்ணத்தொரு வழிமுறை இருக்கிற எந்த விடயத்தை எடுத்துக் கொண்டாலும் சிலதை விட சிலதை அல்ல கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் கால நேரம் கால நேரத்திலே அல்லா ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான் அல்லா கண்ணியமான மாதங்கள் என்று வர்ணித்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அதுதான் அஷ் குருள் ஷொரும் என்று சொல்வோமே நான்கு மாதங்களை பன்னிரண்டு மாதங்களில் மிக விசேஷமான மாதங்களாக அல் குரான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் பின்னால் விடியத்துக்கருவேன் கண்ணியமான தலைப்புகள் மின்பர் மேடைகளில் பேசப்பட வேண்டும் காலத்துக்கு தேவையான தலைப்புகள் தான் மின்பரில் பேசப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது ஊருக்கு தேவையான தலைப்புகளிலும் பேசப்பட வேண்டும் அன்ற அடிப்படையில் ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதுல முதலாவது நான் நீண்ட நேரம் பேசவில்லை அலசி கொண்டு போகிறோம் முதலாவது நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்கள் அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன் சிலதை விட சிலதை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய காலம் மாதம் இந்த மாதத்துடைய முதல் பத்தை அல்லாஹ் ஏனைய நாட்களை விட மிக கண்ணியமான நாட்கள் என்று அருமை சூதர் சல்லாஹூ அலைகிவசல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் என்ற கிரந்தத்தில் அப்பாஸ் ரவி அல்லாஹு அன்மு அவர்களுடைய ரிவாயத் என்று நினைக்கிறேன் சொன்னாஹி சல் அல்லாஹுல்லம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வருஷத்துடைய நாட்களில் மிக விசேஷமான நாள் மிக சிறப்பான நாள் ஐயா முஸ்வில் ஹிஜா ஜுல் ஹிஜாவுடைய மாதம் முதல் பத்து தினங்களும் வருஷத்துடைய நாட்களில் மிக விசேஷமான நாட்கள் என்பதாக அவர்கள் என்றால் அவ்வளோ மாதத்தை தான் நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான இந்த பத்து நாட்களுக்கும் குரானின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் எத்தனையோ சிறப்பம்சங்களை எத்தனையோ மகத்துவங்களை அருமை தூதர் சல்லல்லா வரைகோசல்ல அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுல முதலாவது கண்ணியம் இந்த நாட்களை பற்றி அல்லா தன்னுடைய அல் குரானில் மீது சத்தியமாக இன்று அல்லாஹ் சத்தியம் செய்த ஏகோபித்த முபசிங்களுடைய கருத்து அந்த பத்து தினங்கள் எது என்றால் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் தான் குரான் அல்லா குரானில் சிறப்பான நாட்கள் என்றால் அதைவிட சிறப்பு உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை கிடையாது முதலாவது சிறப்பு ரெண்டாவது அல்லாஹ் இந்த பத்து தினத்தை குரானில் பயன்படுத்தும் போதுலே சொல்லிகாட்டுகிறார்கள் இரண்டாவது மூணாவது சிறப்பு கண்ணியமானவர்களே இந்த தினத்தில் வரக்கூடிய ஒரு நாள் தான் அரபாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் இது ஆக விசேஷமான நாள் எந்த அளவுக்கு விசேஷம் என்றால் இந்த நாளில் தான் அல்லா தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தி செய்த தினம் இந்த பத்து நாள்ல தான் இருக்கிறது தீனுக்கும் அல்லா குருவான் சொல்றான் அல் எவ் அஸ்மல் துறக்கும் இந்த தினத்தில் தான் நாம் உங்களுக்கு தீனுள் இஸ்லாத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் என்று சொன்ன நாள் இறக்கிய வசனம் அடங்கிய நாள் இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களில் ஒன்பதாவது தினம் அரசாவுடைய தினம் அந்த நாளையில தான் இந்த வசனம் இறக்கப்பட்டு இஸ்லாம் பூர்ணத்துவமாக்கப்பட்டது யகுதிகள் சொன்னார்கள் உங்களோட மார்க்கத்தில் ஒரு நாள் ஈக்கிறது அந்த நாள் எங்களுக்கு மாத்திரம் கிடைத்திருந்தால் அதை நாம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் யார்கிட்ட சொன்னார்கள் உமதி அல்லாஹ் அவர்கிட்ட சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் உமதிபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹ் உங்களை விட எனக்கு தெரியும் ரசூனு ஒன்றாக கூட இருந்த எனக்கு உங்களை விட தெரியும் அந்த ஆயத்தை சொட்டி காட்டினார்கள் அது இந்த ஆயத் சுடும் சூற்றில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இறக்கி அருளப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் என்பதையும் உமர் குத்தாப் ரஜியல்லா அவர்கள் அந்த எகுதிகளுக்கு சுட்டிக்காட்டினார்கள் இந்த தினத்தில் தான் அரப்பா நாளுடைய தினம் இருக்கிறது சொன்னரசூலுள்ளிகளை தவிர மற்ற உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான முஸ்லீம்களுக்கும் அரப்பாவுடைய நாளில் நோன்பு நோட்பதை அல்லா சுன்னத்தாக்கி இருக்கிறான் இந்த நோம்பை பிடிப்பார்களோ இரண்டு வருடங்கள் செய்த ஒட்டுமொத்தமான சிறுபாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் என்பதாக சொல்கிறார்கள் சுபகான அதுல உலமாக்கள் ஒரு நுட்பத்தை எழுதுகிறார் லக்கீஃபாவை எழுதுகிறார்கள் அந்த நாள் வெறுமனே சுமார் ஒரு பன்னிரண்டு மணித்தியாலம் அன்னளவாக வைத்துக் கொள்ளுங்கள் பன்னிரெண்டு மணித்தியாலம் நோக்கின்ற நோம்புக்கு அல்ல இருபத்தி நாலு மாதங்களுடைய பாவங்களை பாவங்களை மணித்தியாலத்துக்கு அல்ல ரெண்டு மாதங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு உடமாக்கல் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அரசாவுடைய தினத்தில் ஒன்பதாவது நாள் ஒரு மனிதன் நோம்பு நோட்டு கலிக்கின்ற ஒரு வினாடி ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்துக்கு அல்ல ஒரு நானுடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நிமிடத்துக்கு அரப்பாவுடைய பகல் சுபகுடைய ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பாவத்தை அல்லா மன்னிக்கிறானே அப்படிப்பட்ட தினத்தை கொண்ட பத்து நாட்கள் தான் இந்த துல் ஹிஜாவுடைய பத்து நாட்கள் இந்த அளவுக்கு அல்லா சுபான சிறப்பு அம்சங்களை வைத்துக்கொண்ட இருக்கிறான் அடுத்தது திருமதியுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினத்தில் நோன்பு நோட்பது முதல் ஒன்பது நாட்களையும் நோன்பு பிடித்து கழிப்பார்களோ ஒரு நோன்புக்கு ஒரு வருடம் நோற்ற நன்மை அல்லா கொடுக்கிறான் ஒன்பதாவது நாள் நோம்பு நோற்றால் ரெண்டு வருஷத்துடைய நன்மை அந்த ஒன்பது நாட்களுக்கும் அல்லா பத்து பத்து வருடங்களுடைய நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள் அவர்கள் எனவே கண்ணியமான மகத்துவமான நாட்கள் தான் இந்த துல் ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களும் எனவே அல்லாஹு வரக்கூடிய இந்த துல்ஹிவுடைய மாதத்தை ஆரோக்கியமான நிலைமையில் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி அந்த பத்து தினங்களையும் அவனுக்கு பொருத்தமான அமல்களை செய்து அல்லாஹ் வாக்களித்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக கண்ணியமானே இரண்டாவது அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் உலகத்தில் இடங்களிலே சொன்னி செல்லம் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு விருப்பமான இடம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய மஸ்ஜித்கள் என்றார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் கண்ணியமான படைக்கப்பட்டது குருவான் சொல்கிறது ஆறு நாட்களில் இந்த உலகம் முழு அந்த சராசரங்களும் படைக்கப்பட்டது படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அரபியிலே சொல்வார்கள் எவமுல் அகத் என்றால் முதலாவது நாள் என்றால் அந்த நாளையில் தான் உலகத்தை படைக்க ஆரம்பித்த நாள் அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை கரபில் எவமுல் அகத் என்று சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை அசரு வரைக்கும் ஒட்டுமொத்தமான அண்ட சராசரங்களையும் படைத்து முடித்தார் ஒட்டுமொத்தமான படைப்பினங்களையும் அல்லா படைத்து முடித்தான் உணமாக்கல் எழுதுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எதற்கு மேலால் படைத்தான் தண்ணீருக்கு மேலால் படைத்தான் படைத்ததற்கு பின்னால் பூமி அப்படியே ததும்ப ஆரம்பித்தது அதற்கு பின்னால் செவ்வாய்க்கிழமை அல்ல அந்த ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த உலகம் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி செவ்வாய் கிழமை மலைகளை படைத்து பூமியை உறுதிப்படுத்தினான் புதன் கிழமை எந்தெந்த செடி கொடி எந்தெந்த மரம் தேவையோ எந்த மண்ணுக்கு எந்த பூண்டுகள் தேவையோ ஒட்டுமொத்தமான மரம் செடி கொடி புல்லு பூண்டுகளை அல்ல புதன்கிழமை உலகத்துக்கு தேவையான தாவரங்களை படைத்தான் வியாலன் வெள்ளி அசரு வரைக்கும் ஏழுவானம் பானத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தமான படைப்புகளையும் வியாலன் வெள்ளி அசரு வரைக்கும் படைத்தான் அதற்கு பின்னாலதான் அல்லா அசருக்கு பின்னால தன்னுடைய குதிரை என்னும் முபாரக்கான திருக்கரத்தினால ஹசரத் ஆதம் அலிஹிஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை சிருஷ்டித்தான் இதுல தெளிவான ஹதீஸ் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை பூமியை படைக்கும் போது அல்லா இந்த உலகத்தில் முதலாவது படைத்தது முதலாவது படைத்ததுல்லா இந்த உலகத்தில் முதலாவது நிர்ணயித்த படைப்பு அல்லாட பள்ளிவாசல் மஸிதை அல்லா முதன் முதலாக நிர்ணயித்தான் அந்த கபத்துல்லாவுடைய அத்திவாரத்தை போட்டதற்கு பின்னால் தான் சொன்னோல்லா பூமி விரிக்கப்பட்டது முழு உலகமும் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு மஸ்திது ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த கருபத்துள்ளாவைத்தான் முதன் முதலாக அல்லா படைத்தான் சருத்திரம் தெரியும் வாழ்ந்தார்கள் அடிப்படையில் அவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக ஒரு தவறை செய்கிறார்கள் செய்த தவறை அல்லா குற்றம் பிடித்தான் சுவர்க்கத்துடைய ஆடையை கூட கலட்டி நிர்வாணமாக இரண்டு பேரையும் பிரித்து அல்லா இந்த பூமிக்கு தூக்கி வீசினார் ஆதாரங்கள் வருகிறது ஹசரத் ஆதம் அலை எங்க பகுதியில் இறங்கினாங்க ஹசரத் ஹவுஹாம் அவங்க ஜித்தா அசில் பேர் ஜத்தா ஜத்தா என்ற என்ன அர்த்தம் பாட்டி உம்மம்மா வாப்புக்கு தான் ஜத்தாறு அது இன்றைக்கு ஜித்தாவாக மாறிடுச்சு போில்பலா ஹசரத் அவர்களுடைய கபுஸ்தான் இருக்கிறது அந்த கபுஸ்தான் அன்னை ஹவுஹலாம் அவர்களுடைய கபுஸ்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது தவறு செய்தார்கள் இறக்கி அருளப்பட்டார்கள் அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் ஒரு ரிவாயத் வருகிறது ஹசரத் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறக்கிய இறக்கப்பட்டதை கவலப்படவில்லை அவர்களுடைய ரிவாயத் வருகிறது அந்த சொர்க்கத்தில் இருக்கும்போது அந்த மலக்குமார்களுடைய அந்த திக்கைய அந்த தஸ்பீகுடைய அந்த தகலீலுடைய அந்த தகமீதுடைய அந்த இன்னிசை கானம் என்ற காதுக்கு உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் கேட்கக்கூடிய அவகாசம் இல்லையே என்றுதான் அழுதது அதிகம் ஒரு காலத்தில் வருகிறது சுமார் நாற்பது வருடங்கள் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்லாத்து வசலாம் இதை நினைத்து கண்ணீர் வடித்து அல்லாஹ் இவர்களை மன்னிக்க எத்தனத்த நேரத்தில் அவர்களை எடுத்த இடம் காபத்துள்ளா காபத்துல்லாவுக்கு வரவழைத்து அவர்களால் மனிதர்களால் முதன்முதலாக காபத்துல்லாவுடைய வீட்டை எழுப்பியது அல்லாம் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வைத்து எப்படிப்பட்ட சிறப்பு பள்ளிவாசலுக்கு இருக்க பாருங்க உலகத்தில் முதன் நிர்ணயிக்கப்பட்டது மஸித் அந்த மஸ்ஜிதை முதன் முதலாக சிவர் எழுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட நபர் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஹசரத் ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அதற்கு பின்னால் நூ அலிஸ்லாத்துடைய அந்த வெள்ளப் பொருளை அந்த தரை மட்டமாக்கப்படுகிறது அஸ்திவாரம் பவுண்டேஷன் இருக்கிறது பல நூறு வருடங்களுக்கு பின்னால் திரும்ப ஹசரத் இப்ராஹிம் அலிஹாத் அவர்களின் மூலமாக திரும்ப அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட வைக்கிறான் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கட்டுகின்ற நேரத்தில் அவருக்கு உதவி செய்த ஹசரத் இஸ்மாஹீல் அலை அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கிட்டாங்க கட்டவெச்சால் புனர் நிர்மாணம் இரண்டாவது தடவை காபத்துல்லா கட்டப்படுகிறது அந்த காபத்துள்ளாவை கட்டுவதற்காக வேண்டிய இரண்டாவது தடவையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர் வேறு யாரும் இல்லை அபுல் அம்பியா கண்ணியமானவர்களே அதாவது ஹசரத் இப்ராஹிம் அழகி இஸ்லாம் இஸ்மாயில் அழகிசலாம் முப்பெரும் இந்த இரண்டு விசேஷமான நபிமார்களை பயன்படுத்தி தான் அல்லாஹூடிய திருவிடாம் காபத்துல்லாவை மஸ்ஜிதை அல்லா நிர்மாணித்தான் உலகத்தில் அடுத்தது இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி ஹஜரத் சல்லாஹு அலி வசல்லம் ஐம்பத்தி வயதை தாண்டி ஹிஜ்ரத்துடைய கட்டளை வந்து அவர் மக்காவில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் மதீனாவுக்கு இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் இருக்கிறது ஒரு சில கிலோமீட்டர் இருக்கிறது ஒரு இடத்தில் தங்கினார்கள் அந்த குக்கிராமன் அந்த கிராமத்துடைய பெயர் குபா என்று சொல்லக்கூடிய கிராமம் இந்த கிராமத்தில் தங்கினார்கள் அந்த நான்கு நாட்களுக்குள்ளே முதலாவது ரசூலுல்லா எந்த இடத்துல அவர்களுடைய ஒத்தகம் அமர்ந்ததோ அந்த இடத்துல முதலாவது ரசூலுல்லா நிர்ணயித்தது மஸ்தி குபா மஸிதல் குபாவை தான் கட்டினார்கள் முதன் முதலாக அருமை தூதர்வாங்க வேண்டி அல்லா தேர்ந்தெடுத்த நபர் அம்பியா ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர் எங்களுடைய உயிரை விட மேலானவர் கண்மணி நாயகன் சல்லர்வாங்க அவர்களை பயன்படுத்தித்தான் உலகத்தில் முக்கியமான அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது அதுக்கு முன்னால மசிது முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் மசிது அக்சா இரண்டாவது இடத்தில் மூணாவது அந்த கண்ணியத்தில் மூணாவது கட்டப்பட்டதில் இரண்டாவது முதலாவது மக்கா சிறப்பான இடம் இரண்டாவது மகஜிது நபவி இரண்டாவது சிறப்பானது மூணாவது மஸிது அக்சா சிறப்பான இடம் இந்த மஸிது உல் அக்சாவுக்கு அஸ்திவாரம் இட்டவர் ஹசரத் யாக்கூ அலி இஸ்லாத்து அஸ்லாம் யார் இவங்க சுபஹான் அல்லா இஸ்ஹா அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் யாக்கூ அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் தான் மஸிது அக்ஸாவுக்காக வேண்டி பலஸ்தீனில் முதலாவது அஸ்திவாரம் இட்டவர்கள் பல நூறு வருடங்களுக்கு பின்னால் ஹசரத் தாவூத் அலி இஸ்லாத்து அஸ்லாம் ஹசரத் தாவூத் அலிஹாத்து அசலாம் அவர்கள் இந்த மஸ்தி உல் அக்ஸாவுடைய வேலையை ஆரம்பித்தார்கள் அதற்கு பின்னால் ஹசரத் சுலைமான் அலைகி சலாத்து அசலாம் அவர்கள் அந்த மஸ்தி ஒரு ஆச்சரியமான அமைப்பில் கட்டி முடித்தார்கள் கண்ணியமானே மஸ்திதுல மூன்றாவது சிறப்பம்சம் பெறுகின்ற இடம் அந்த மஸ்திதையும் அல்லாஹ் கட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தவர்கள் நம்பிமார்கள் அதுக்கு பின்னால் ரசூல்லா குபாவில் இருந்து மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வந்தும் செய்தது முதலாவது வேலை மஸ்ஜித கட்டினதுதான் மஸ்ஜிது நபவி கண்ணியமானவர்களே நான் என்ன சொல்லவர்களேன்னு தெரியுமா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது இஸ்லாமத்தில் மஸ்ஜிதுக்கு அவ்வளோ சிறப்பான நபிமார்களை கொண்டுதான் உலகத்திலே மிக சிறப்பான மூன்று மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் கண்ணியமான அல்ல குடத்தில் மஸ்ஜிதுகள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம்தான் உலகத்தில் உள்ள மஸிதுகள் உல மக்கள் எழுதுகிறார்கள் பௌர்ணமி இரவுல பௌர்ணமி இரவுல முழுமதி சந்திரன் முழுமதி சந்திரன் அது இருக்கும் போது அதற்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எப்படி தெளிவாக மின்னுகின்றதோ இது போன்று சந்திரை போன்றா அந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இலட்சக்கணக்கான பள்ளிவாசல்களும் பௌர்ணமி இரவுல சந்திரனுக்கு பக்கத்தில் மின்னுகின்ற நஷ்டர்களை போன்று இந்த கல்பத்துள்ளாவும் உலகத்தில் உள்ள அத்துணை மலக்குமார்களுக்கு விண்ணிலே மின்னுகிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு சிறப்பான இடம் சொன்னாங்க மன் பனா இந்த ஒரு வீட்டை கட்டுவான் ஒரு வீடு கிடைக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே அவளோ சிறப்பான இடம் தான் உலகத்தில பள்ளிவாசல் எனவே பள்ளி வாசல் என்று வரும்போது மஸ்தித் என்று வரும்போது அதை நிர்வகிக்க வேண்டும் நிர்வகிக்க வேண்டும் அந்த நிர்வகிக்கக்கூடியவர்கள் அண்ணா கூடிய மாளிகை அண்ணல் மசாதிதல் இல்லா அல்லாஹ் குரான் சொல்றான் உலகத்தில யாருக்கும் எந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜும்மிகளுக்கும் இது என்னுடைய பள்ளி என்று சொல்ல முடியாது இந்த உலகத்தில் யாரும் பள்ளி வாயல்களுக்கு சொந்தக்காரர் கிடையாது பள்ளி வாசல்களுக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறான் அல்லாவுக்கு சொந்தமானது அல்லா சொல்கிறான் எந்த மூளையிலாவது ஒரு பள்ளி வாசல் இருந்தால் அந்த பள்ளி வாசலுக்கு உருத்தாதி நான் என்பதாக அல்லா சொல்கிறான் எனவே என்னுடைய பள்ளி என்னுடைய பள்ளி நிர்வகிப்பதற்காக வேண்டி சில குவாலிபிகேஷன் சில மக்களை நான் அல் குரானில் அறிமுகப்படுத்திருக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்திலே சிறப்பான என்னுடைய வீட்டை நிர்வகிப்பதற்கு தகுதி என்று அல்லாஹ் அல் குரானில் அல்லாஹுடைய மாளிகையை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில தன்மைகளை நிர்வாகிகளுடைய தன்மைகளை அல்லாஹ் குரானில் கோடிட்டு காட்டுகிறார் மேலே குறிப்பிட்ட இன்னமாயிரு மசாஜி அல்ல அல்லாவுடைய மசித்களை அல்லாஹுடைய பள்ளி வயசுகளில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் கண்ணியமான உலகத்தில் நாம் பார்க்கிறோம் உலகத்தில் நாம் பார்க்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு டீச்சிங் ஜாப் கொடுக்கிறண்டா ஒரு ஆசிரியர் பட்டம் கொடுக்கிறண்டா எத்தனை தகமைகள் எதிர்பார்க்கப்படுகிறது ஓலவள் இருக்கணும் ஏலவள் இருக்கணும் கேம்பஸ் முடிச்சு இருக்கணும் சர்டிபிகேட் இருக்கணும் இவருக்கு தான் ஒரு பாடசாலையில் டீச்சராக வர முடியும் பள்ளி வாயில்கூட இமாமை எடுத்துக்கொண்டான் ஒரு மதரசாவில் ஓடி ஒரு ஹிசில் பட்டமோ அல்லது ஆலிம் சர்டிபிகேட்டோ அவரிடத்தில் அந்த தகைமை இருந்தால் தான் பள்ளியில் இமாமாக இருக்கலாம் உலகத்தில் பார்க்கிற ஒரு நீதி ஒருத்தர் வாகனம் ஓட்ட வேண்டுமா எங்களுடைய வாகனத்துக்கு ஒரு டிரைவரை பார்க்கிறோமா ஒரு சாரதியை பார்க்கிறோமா அவரிடத்தில் வாகன சான்றிதழ் இருக்க வேண்டும் அந்த தகமை இருந்தால்தான் எங்களுடைய வாகனத்துக்கு நாங்கள் டிரைவராக சேர்க்கிறோம் எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் டீச்சராக ஆசிரியராக சேர்க்கிறோம் கண்ணியமானவர்களே இதே போன்று அல்ல தன்னுடைய மாளிகையை நிறுவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற குவாலிபிகேஷனை அல்ல குரவான்ல சொல்றான் இன்னமா ஒரு மசாஜி மண் ஆமில் சொல்றைய பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர்கள் யார் தெரியுமா அவருக்கு ஈமான் இருக்க வேண்டும் ஒன்று நம்பி இருக்க வேண்டும் ரெண்டாவது நம்பிக்கை ஈமான் இருக்க வேண்டும் உலமாக்கள் எழுதுகிறார்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் இஸ்லாமத்தில் ஆறு இஸ்லாம் ஆறு விடயங்களில் ஈமான் கொள்வது கட்டாயம் ஆனால் இந்த இடத்தில் நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் பாவித்தது ரெண்டே ரெண்டு விடயம் ஈமானுடைய விடயத்தில் ஒன்று அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இதற்கு காரணம் தப்சியலுடைய உளமாக்கல் எழுதுறாங்க ஏன் அல்லாஹ் அடுத்த நாளையும் விட்டு இந்த ரெண்டையும் நிர்வாகிகளுடைய குவாலிபிகேஷனில் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான் என்றால் இவர் யார் பார்க்காவிட்டாலோ எனக்கு பொறுப்பு வந்திருக்கிறது நான் தலைவனாக இருக்கிறேன் நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன் நான் பிரசராக இருக்கிறேன் நான் அங்கத்தில் இருக்கிறேன் எனக்கு நினைத்ததை எல்லாம் செய்யலாம் யாரும் என்னை கேட்க பார்க்க யாரும் என்று பெருமை அடிக்காமல் யார் பார்க்காவிட்டாலும் படச்ச ரப்பின் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த பகுதவிக்கு வரக்கூடியவன் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான் இதனால்தான் அல்லாஹ் சொல்றான் முதலாவது அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் இரண்டாவது கயாமத்துடைய பயம் கயாமத்துடைய பயம் ஏன் சொல்லி காட்டினார்கள் தப்சுடைய உடமாக்கல் எழுதுகிறார்கள் இங்கு ஒழித்து ஒழித்து மறைத்து மறைத்து சில அநியாயங்களை செய்யலாம் அது எந்த விடயத்திலாக இருக்கலாம் பள்ளியுடைய சொத்து விவகாரத்தில் இருக்கலாம் ஊர் மக்களுடைய மானங்களுடைய விடயத்தில் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் என்னை கேட்க யாரும் இல்லையே நான் நினைத்து வர மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே என்று அந்த கௌரவத்தில் மார்க்கத்தை மீறி தன்னுடைய இஷ்டப்படி யாருக்கும் தெரியாமல் இவர் நடவடிக்கை எடுக்கின்ற கட்டத்தில் இவருக்கு கயாமத்துடைய பயம் இருந்தால் நான் ஒழித்து ஒழித்து மறைத்து மறைத்து செய்கின்ற இந்த பஞ்சமா பாதகத்தை நாளை கியாமத்துடைய நாளையில் நலகத்துக்கு முன்னால் மீதானுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமான மனித கோடிகளுக்கு முன்னால் நான் செய்த துரோகத்தை என்னை கேவலப்படுத்துவானே என்ற கியாமத்துடைய பயம் இது இருந்தால் மத்திய நிர்வாகியாக வரக்கூடியவர் ஒரு நாளும் பள்ளியுடைய விடயத்திலேயோ ஊர் மக்களுடைய விடயத்திலேயோ பள்ளி சொத்திலேயோ கை வைப்பதற்கு நினைச்சும் பார்க்க மாட்டார் சுபகா எப்படிப்பட்ட ஹிக்மத் அல்லா சொல்லியிருக்கிறார் இது ஈமானுடைய விஷயத்தில் சொன்னது இரண்டாவது அல்லா அமல்களுடைய விடத்தில் சொல்கிறார் கடமைகள் ஐந்து கடமைகள் ஐந்து இந்த இடத்துல அல்லா ரெண்டு ரெண்டு கடமையை தான் சொல்கிறான் ஒன்று அகாமக்கூடியவர் என்று சொல்லவில்லை சரியாக நேரத்தோடு அவ்வல் தக்மீரோடு இமான் ஜமாத்தோடு தொடக்கூடிய பக்குவம் என்னுடைய மாளிகையை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது கொடுப்பவராயிருக்க வேண்டும் என்றால் இவருக்கு தாராள தன்மை இருக்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு கீழால் உளக்கம் எதும் போது எழு விடய்களுடைய விஷயத்தில் நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னான் என்றால் சுபஹான் அல்லா ஜகாத்துடைய விடயத்தில் எழுதுகிறார்கள் இவன் இவன் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம் செக்ரட்டரியாக இருக்கலாம் பொருளாளராக இருக்கலாம் நிர்வாகத்தின் அங்கத்துவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கொடுக்க தகுதியானவராக இருந்து இவரிடத்தில் இருக்கக்கூடிய இன்னுத்தருடைய பணத்தையே வைத்துக் கொள்ளாமல் இவர் ஜக்கான் கொடுக்கிறார் என்றால் சத்தியமாக இவரு பள்ளி சொத்தை ஒரு நாளும் சுரண்ட மாட்டாரு இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய சொத்தையே வைத்துக் கொள்ளாமல் இவர் ஜக்காத் கொடுக்கிற பழக்கம் இவர்த்த இருக்குமெண்டா அந்த நிர்வாகி அந்த நிர்வாகி பள்ளி இன்னொத்த சொத்தை தனக்கு வருவதற்கு விரும்ப மாட்டார் என்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் நிர்வாகிகளுடைய குவாலிபிகேஷனுடைய விடயத்தில் ஜக்காத்து கொடுத்தவராக இருக்க வேண்டும் என்று தகமை சொல்கிறார் சுபகான் கண்ணியமானே அதனுடைய அறிவு கடல் மாதிரி கடல் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் சட்டமா அது சத்தம் நீதமா அது நீதம் சரி அது பணக்காரனோ அது ஏழையோ அது யாராக இருந்தாலும் சட்டம் என்று வரும்போது சட்டமாக இருக்க வேண்டும் யாருக்கும் அவசியம் கிடையாது அந்த நிர்வாகி பயப்படக்கூடிய ஒருத்தர் என்றால் படச்ச ரப்புலமி மாத்திரம்தான் அவர் பயப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்றால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த தகைமைகளை நிர்வாகிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நிர்வாகிகளாக வரப்போகிறவர்கள் அவர்கள் அவர்கள் அதாவது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறான் இவர்கள் தான் நேர்வெளி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் ஆகலாம் இப்படிப்பட்ட தகைமை உடையவர்கள் என்னுடைய திருவீட்டை நிர்வாகம் செய்தால் அவர்களுக்கு அது நேர்வழியாக இருக்கும் இதனுடைய என்றால் மாற்று கருக்க வேண்டும் என்றால் இந்த நிர்வாகத்துக்கு வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவுடைய ஹிதாய கேள்விக்குறியாக மாறிவிடும் மாற்று விளக்கம் சுபகான கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே ஆக முக்கியமான ஒரு இபாதத் ஒரு ரிவாயத்துல வருகிறது அல்லாவுடைய மாளிகைகளை நிர்வகிக்கக்கூடியவர் அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தை போன்றவர்கள் அல்லா கூட குடும்பத்தை போன்றவர்கள் என்ற சிறப்பு நிர்வாகிகளுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த சிறப்பு எப்ப கிடைக்கும் என்றும் போது கிடைக்கும் எனவே கண்ணியமான வாங்கிற ஒரு சமாச்சாரம் அல்ல இது நாங்கள் கேட்டு பெறுகின்ற ஒரு அம்சம் அல்ல அல்ல பாதுகாக்க வேண்டும் ரசூல் ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது தொடக்கம் அவர்கள் இந்த உலகத்தை நிர்வகித்த அத்தனை நிர்வாகிகளும் இமாம்கள் அனைவர்களும் பொறுப்பேற்றார்கள் இந்த பொறுப்பை எடுக்க பயந்து அண்ணாவுமார் சுபகான கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதர்களே உமர் ரவி அன்பு அவர்களுடைய ஒரு சருத்திரம் வருகிறது أُرُسَرُتْرَ مَرْكِرَ ذِي استعمل بشربن عاصم على صدقات حواثين حضرت عمر رضي الله عنه عبر بشربن عاصم رضي الله عنه عبر حواثين كوترت تُلية صدقات وصول صايفة وصول صدقات وصول صدقات وصول صدقات عليتتتا رجل فَتخلَّف بشرب بشرب رضي الله عنه قنجم تامد مانگينار فَلَقْيَهُ عمر அவர்களை சந்தித்து கேட்டார்கள் தாமதம் நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள் எங்களுக்கு நீங்க வழிபட மாட்டீங்களா எனக்கு வழிபட மாட்டீங்களா என்று சொன்ன நேரத்தில் காலபலாஸ் அல்லாஹன்னு சொன்னாங்க ஏன் இல்லை அமீர் உங்களோட வாழ்க்கைக்கு நான் தலைக்கு மேல் எடுத்து வழிபடுகிறேன் வழக்கின் சமய்து ரசூல் அல்லாஹி விவகாரத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவர் நாலையிலே அண்ணாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார் எழுப்பப்படுவார் எங்க தெரியும் அவருக்கு நிற்பாட்டப்படும் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய சிராத்தல் முஸ்தகி பாலத்தில் தான் அல்லாஹ் அவரை நிறுத்துவான் கண்ணியமானவர்களேத்தல் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம் பதினைம் வருடங்கள் தொலை தூரம் பதினையாயிரம் வருடம் தொலை தூரம் முடியை விட மென்மையானது கத்தியை விட கூர்மையானது சுபகானல்லா சொன்ன ஒவ்வொருத்தரும் பாலத்தை தாண்டும் போது பாலத்தில் கால் வைத்ததற்கு பின்னால் ரெண்டு பக்கத்தில் இருந்து ஜபானியாக்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஈட்டிகளை முள்ளுகளை வைத்துக் கொண்டு பாலத்தை கடக்கக்கூடியவர்களை குத்தி குத்தி குத்தி இழுத்து நரகத்தில் வீசுவார்கள் சொன்னங்கரசூலில் உலமாக்கள் எழுதுகிறாங்க அந்த கட்டத்தில் ஒருத்தர் முன்னால கண்ணியமான உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பள்ளி வாயல்ல மேல் தட்டில் ஒரு ஓரத்தில் இருந்து கீழே பார்த்தாவே தலை சுத்துகிறது நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட சிராத் எப்படி இருக்கும் முன்னால போறவருக்கு பின்னால போறவர் பார்க்கிறாரு குத்து விழுகுது உலமாக்கல் எழுதுறாங்க அந்த கட்டத்தில் உலகத்தில் இருந்த இதயமாக இருந்திருந்தால் அந்த வினாடியை இதயம் வெடித்து மாண்டு போவான் சொன்னாங்க அந்த பொறுப்படுத்தால் ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் அல்லாமத்துடைய மைதானத்தில் விசாரிப்பான் ஆனால் பொறுப்பு எடுத்தவர்களை அல்ல நரகத்துக்கு மேலால் நிப்பாட்டி விசாரிப்பான் கண்ணியமானவர்களே தான் உமர் ரதியல்லாக அன்பு அவர்கள் கூட இந்த பதவியை எடுப்பதற்கு பயந்தார்கள் பதவியை எடுப்பதற்கு பயந்தார்கள் அதனால இது கேட்டு வாங்கிற ஒரு அமல் அல்ல தகுதி இருந்தால் எடுப்பது போட்டால் சுமப்பது வேற நான் செய்கிறேன் எனக்கு தாங்கள் என்று சண்டை கொண்டு கண்ணியமான குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு சித்தினாக்களை கிளப்பிக்கொண்டு செய்கின்ற ஒரு அமல் பதவி அல்ல இது இந்த பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அது கேட்டு மாதிரி நாம் அமைத்துக் கொண்டால் நிர்வாகத்தை சரியாக நடத்தலாம் அடுத்தது ரசூல் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கர் சித்தி கிருதி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த பொறுப்புக்கு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் ஒரு நாளும் ஆசை வைக்க கூடாது ஒரு நாளும் அல்லாஹ் அன்பு ஐயோ இவர்களுக்கு இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பு சுமத்தப்பட்டது ஹசானி ரஹமத்துல்ல சொன்னாங்க இருக்கும்போது இமாமத் செய்தது தான் அவர்களை நாம் பதவிக்கு ஆதாரமாக எடுத்தோம் சொல்றாங்க அவர்களை தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தார்களோ கேவலம் அற்பமான துன்யாவுக்கு அதை வைத்துத்தான் நாம் துன்யாவுடைய பொறுப்புக்கு அவரை சுமத்தினோம் என்றால் இது ஒரு பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது இமாமத் இது சாதாரணமான பதவி அல்ல இமாமாக இருக்கிறவர்களுடைய கண்ணியம் பேணப்படணும் நிர்வாகிகாலாக வாறு வருகிறவர்கள் இவர் எடுக்கிறது இருக்கிறது நிற்பது ரசூலு ஆகூடிய ஸ்தானத்தில் அவர்களுக்கு உலகத்துடைய ஆட்சியில் மிக முக்கியமானது முதல் கட்டம் கிடைத்ததே முசல்லாவை வைத்து இமாமத் என்ற பட்டத்தை வைத்துத்தான் அதனால கண்ணியமானது இமாம் எந்த பள்ளி இருக்கிற இமாமாக இருக்கலாம் அவர் கண்ணியப்படுத்தப்பட அவர் தலைக்கு மேல வைத்து அவர்களுடைய கண்ணியம் கொடுக்கப்பட கண்ணியமானவர்களே என்ன சொல்லவர்களேன் என்றால் இப்ப அபுபக்களை நியமிக்கப்பட்டாங்க நியமிக்கப்பட்டதற்கு பின்னால அபுபக்க சித்தி சொல்றாங்க நான் உங்களுக்கு அமீராக பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன் வளர்த்து பிகைரிக்கும் ஆனா உங்களைப் போல சிறந்தவன் நான் இல்லை நான் பலகீனமானால் என்னைவிட நான் இந்த இருக்கிறீங்க பொறுப்பை சரியாக செய்தால் உதவி செய்யுங்கள் உண்மை அது மிகப்பெரிய அமானிதம் பொய் இருக்கிறது அது மிகப்பெரிய மோசடி என்று சொல்லிவிட்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவர்களும் என்னிடத்தில் பலகீனமானவர்கள் அவர்கள் தப்பு செய்தால் அந்த தப்புக்குரிய தண்டனையை நிறைவேற்றும் வரைக்கும் கவியுன் இந்து உங்கள்ல பலகீனமானவர்கள் இருக்கிறாரு என்னிடத்துல மிகவும் சக்தி அவருக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்குறைய தாப்பர்யத்தை எடுத்து கொடுக்கும் வரைக்கும் உங்கள சக்தி வாய்ந்த பலகீனமானவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அபுபக்கர் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை பாவிச்சாங்க சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாளும் இந்த பொறுப்பை நான் கேட்டது கிடையாது இந்த உள்ளத்துல ஒரு இடவாவது ஒரு பகலாவது சரி இந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டுமே என்ற ஆசை மனக்கண் தோன்றி மறைந்ததும் கிடையாது எனவே இதுக்கு நான் சரியாக செய்ய வேண்டும் என்றால் அல்ல கூடிய உதவிதான் வேண்டும் எனவே என்னை விட உமர் தகுதியானவர் இந்த பொறுப்பை உமருக்கு கொடுங்க இந்த பதவியை விரும்பவில்லை சொல்கிறார்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் யாரும் நான் வரணும் என்ற ஆசை கூடாது அதே நேரத்தில் ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று அவர்கள் தடை விதிக்கின்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கால குள்கி யார் பொறுப்பு பொறுப்புதாரியாக நியமிங்களே என்று சொன்ன நேரத்தில் ஏ அபூதர் ரே இன்னக்காய் நீ பலகீனமானவன் கை சேதத்தை உனக்கு தரும் இல்லா மண் யாரு அதை சரியாக பொறுப்பெடுத்து அந்த ஹக்கை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிரக்கு தகுதியில்லை நீ கேட்க கூடாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகம் அவர்கள் இந்த பொறுப்பு கேட்டவர்களை தடுத்தார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது சுபஹான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சொன்னாங்கரசயமாக சொல்கிறேன் வல்லாகி சத்தியமாக சொறேன் யாரு இந்த பொறுப்பை கேட்பார்களோ அவர்களை ஒரு நாளும் நாம் பதவியை கொடுக்க மாட்டோ அஹ் அழகே இல்லது இந்த பொறுப்புக்கு யார் பேராசை வைக்கிறார்களோ அவர்களையும் நான் சத்தியமாக பொறுப்பை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொன்ன சமாச்சாரம் தான் இந்த பொறுப்பை கேட்டு வாங்குவது பாதுகாக்க வேண்டும் கன்னியற்றுக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஊர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் மாஷா அல்லாஹ் கபூல் செய்யுங்க அல்லாட்ட உதவியை கேளுங்க அல்லாஹுடைய உதவியை பெறுவீங்க அழகான முறையில நிர்வகிக்கலாம் என்ற கருத்தை அருமை தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் புத்திமதியாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களின் சோதனை நிறைய விடங்கள் நிர்வாகத்துடைய விஷயத்தில் மார்க்கம் பேசுகிறது எது எப்படியோ சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் அல்லாவுடைய மாளிகையில் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு விருப்பமான வீடுகள் அந்த வீடுகளை நிர்வாகிக்க கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்லியிருக்கிறார் அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான் இஸ்லாம் சொல்லி அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலையும் எங்கட ஊர்களில் எங்கட பகுதிகளில் எந்த மசிதாக இருந்தாலும் அதற்கு ஏற்றால் போல் எங்களுடைய நிர்வாக தெரிவுகளை நாம் அமைத்துக் கொண்டு என்றால் அந்த ஊரும் செழிப்பாக இருக்கும் அந்த ஊருக்கு அமையும் அந்த அடிப்படையில் எங்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்களுடைய நிர்வாக தெரிவுகளை இது போன்ற விடயங்களை முன்னால் வைத்து நிர்வாகங்களை தெரிவு செய்யக்கூடிய எலங்களுடைய பாவங்களை மன்னித்தல் வய எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக உனக்கு விருப்பமான நன்றறியார்களின் கூட்டத்தில் அனைவர்களையும் ஆங்கி அருள்வாயாக இந்த ஊரை நீ கபூல் செய்து கொள்வாயாக இந்த ஊரை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக அவர்களுடைய தொழில்களை பறக்க செய்வாயாக அவர்களுடைய குடும்பத்தில் பறக்க செய்வாயாக சொந்த தொழில் சொந்த சொந்த குடும்பங்கள் மாளிகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி தொழில்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு கண்ணியமான நிர்வாகிகளை ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஊருக்கு எப்படி நல்ல நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அதுபோன்று ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்ல நல்ல நிர்வாகிகளை ஊருக்கு தெரிவு செய்து தந்து இந்த ஊரை ஒரு வளமையான கடைசி வரைக்கும் இந்த ஊரை நடத்தி செல்லக்கூடிய சாலிகான நிர்வாகிகளை தந்து இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக ونعوذ بالله من شرور امفسنا من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الناس واني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما ابو سنقم ترير واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والاصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتو تواسوا بالحق وتواسوا بالصبر صدق الله العظيم بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم باللايات والذكر الحكيم أقولكم لها لا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم